சத்கருவாமி அருணகிர கந்தரபூதி குமரா குமரா முருகாச்சம் வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜெயசுபிரமணியோ மயூராதி மகாக்கூடம் மனோஹாரிஹம் மகச்சிகேஹம் மகீதேவேவம் மகாவேதாபம் மகாதேவாலும் வஜயலோகம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா அந்த கந்தர் அனுபவத்தியும் உன்னாலே சொன்னேன் ஒரு பிரகரண கிரந்தத்திற்கு சமமான ஒரு நூல் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அடியனுக்கு இல்லை அடியனுக்கு சிறு புத்தியில் கிடையாது இது சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு பாள் மாத்திரம் வாச தினம் ராத்திரி சுடுவோம் உருவாய் வருவாய் இவ்வளோதாய் எழுதாய் மறுவாய் இவ்வளோதாய் மணி ஆகி கருவாய் வீராகி தியாக இதாக குருவாய் வருவாய் இருவாக்கு ஆனால் இப்போ தான் அவங்க அவர் போன ஜென்மங்களை முந்தின ஜன்மங்களை அல்லையா பிரயத்தனம் பண்ணுக்கலாம் ஆனால் கந்தனுடைய கருணை அவ்வளவு பிரவாசித்து அதாவது சித்த சுத்தியாகி அவருக்கு டைரெக்டாக வந்து இதயத்தில் பிரம்ம ஸ்பர்சம் அவருக்கு கந்தனால் கிடைத்து பிரம்மானுபவம் சிந்திச்சு சிந்திச்சும் நீ ரெண்டு மூணு விஷயங்கள் மூலமாக அவருக்கு வந்து அனுகிரகம் ஏற்கனவே செய்து அவ்வளவு லேசில் கிடைக்காத பிரணவ உபதேசம் நேர நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய பிரம்மம் சகுணமாக இருக்கக்கூடிய ஞானஸ்கனுடைய அவனுடைய கிருப்பையால் அது ஞான சக்தியாக இருக்கக்கூடிய வேலாளையும் அவனுடைய வாக்கு அமிர்த வாசனையால் அந்த சும்மா ஆயிரு சொல்லாலுமே அம்மா பொருள் ஒன்றும அம்மா பொருள் ஒன்று போயது இல்லைன்னா அதுதான் ஹையஸ்ட்டு லெவல் விஷயம் அப்படின்னா என்ன நடத்தினா இந்த பொருளுங்கிறதே இந்த இது பிரகிருத்தியை குறிக்கிறது ஒன்றும் தெரியல அப்படின்னா அந்த கந்த சாயுஜியமான இடத்துல இதெல்லாம் தியானம் பண்ணுறார்களோ எப்படி இருக்கார்களோ சொரூப நிஷ்டையில் இருந்தார் சுரூப நிஷ்டையில் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு திருப்ப பாடு அப்புறம் வயலூரில் திருப்புகள் பாடுன அப்புறம் அவரால் பாடுறார் அப்போ எல்லாம் முழுக்க முழுக்க முழுக்க கந்தனுடைய கிருப்பை மட்டுமே கந்தனுடைய கருணையால் மட்டுமே எல்லாம் பிரவாசித்தது அப்போ எல்லாமே மந்திரசாஸ்திரம் அதுவும் இந்த அனுபூத்தி மந்திரசாஸ்திரத்தை விர வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன சந்தேகம் அதனால இன்னைக்கும் நேத்திக்கு உண்டான பாடல் திருவடி தீட்சையை பற்றி இவருக்கு எல்லா அனுகிரகமும் கிடைச்சது நம்ம அருணகிரிநாதருக்கு முருகன் கிருப்பையான இவர் திருவடி தீட்சை கொடுங்கிறார் தீட்சை அவசியம் சத்தியானது ஆனால் சிவபெருமானுடைய கருணையால் திருவடி தீட்சை கேட்காமையே கிடைச்சது மாணிக்க வாஜகருக்கு அவரும் அதே நிலையில் இருந்தார் அவரும் உருவா இது திருவாசகத்திற்கு ஒருவர் உருவாசகத்துக்கு உருவார் அப்படி சொல்லியிருக்கார் அப்போது அவருக்கு கிடைச்ச ஒரு அனுகிரகம் இவருக்கு கிடைக்கல ஒன்று ஒரு விருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் ஒரு மாதிரி பண்ணும் ஆனால் அவருக்கும் அந்த பிரம்மாநுபவத்தில் கொண்டு போய் கொண்டே சேர்த்தாச்சு அவருக்கும் போயிடுச்சு அவருடைய பாடலாம் பார்த்தோமே மாயை நீக்குவதற்கு அப்புறம் அப்படிலாம் பல விஷயம் வருது அதே மாதிரி இவருக்கு கொண்டு அந்த ஸ்டேஜில் கொண்டே தூக்கி வச்சாச்சு அங்கே எப்படி அவையார் அந்த சேரமாக தேவன் அதாவது சேர ராஜாவும் சுந்தரமூர்த்தியும் நேராக கைலாசத்துக்கு போகிறார்கள் நீ அவை அவை நீ பூஜை பண்ண நான் கொண்டே உன்னை சேர்த்து அவங்களுக்கு முன்னால் என்ன விநாயகர் அகவல் பாடினால் பூஜை பண்ணால் கொண்டே கரெக்டாக கொண்டே அவர்களுக்கு முன்னால் கொண்டு ஈஸ்வரன் பக்கத்தில் கொண்டே சேர்த்து விட்டார் அவர் அது மாதிரி அடைய வேண்டியதை அடைந்தாயிடுது அதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுலாம் உலகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு முருகனுடைய கிருப்பையை பரப்புவதற்காக செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் அப்போது அதைத்தான் நம்ம பாமக்கு அந்த முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவர் செய்த அவருக்கு செய்த ஒரு கருணை நமக்கு கிடைக்கலாம் அப்படி திருவடி தீட்சையை பற்றி நேற்றுக்கு பேசினது இன்னைக்கு உண்டானது உன்னுடைய பாதத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறது தப பண்ணணும் என்ன தபஸ் பண்ணணும் என்ன தபஸ் பண்ண அப்படின்னு தபஸ் பலன் தபஸ் பலன் அடைவதற்காக சொல்லக்கூடிய ஒரு பாசரம் இது என்ன தபஸ் பண்ண காளை குமரேசன் எனக் கருதி தாழை பணியர் தவமைதியவா பாழை குடல் வள்ளி பரம் பணியும் வேளை சுரபூபதி மேறுபையம் இருபத்தி இரண்டாவது பாசுரம் அனுபூத்தில காளை குமரேசன் என கருதி தாழை பணியர் தவமைதியவா பாழை குடல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேறுபையம் உன்னுடைய தாழ் பணிய அதாவது உன்னுடைய பாரங்களை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு என்ன தபஸ் பண்ண அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்துல ஒன்று இந்த இடத்துல பொதுவாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூக நிலையை பார்த்து வள்ளி சுரபூபதி மேறுவை சொல்கிறார் அது தேவி பாகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தம் ரொம்ப உசத்தி தேவி பாகவதத்தில் அம்பாளுடைய கிருப்பையை சொல்லுது அதுதான் பிரகதி அதுதான் மாயை அதுதான் பார்வதி தேவி அதுதான் சக்தி அதுதான் பிரதானம் அதுதான் இல்லாம் அது பார்க்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு சக்தியையும் அவ்வரமா சொல்றார்கள் அங்கதான் தேவசேனாவை தேவசேனாவை ஷட்டி தேவியாகவும் இந்த மிகவும் மங்கள சண்டிகையாகவும் சொல்றார்கள் ஷட்டி தேவியாக காண்படுது அவ்வளவுதான் சந்தான பிராப்தி அடைவதற்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அம்சம் அது மாதிரி வள்ளி வந்து இச்சாசக்தி தேவசைனா கிரியாசக்தி ஞான சக்தினா அவர் சென்னு வேல் அப்போ இச்சாசக்தியால இந்த உலகத்துல சிருஷ்டி நடந்து பலவிதமான அந்த ஜீவராசிகள்லாம் தேத்தனா தேதனங்கள்லாம் எல்லா விதமான அனுபவங்களை அடைந்து சே இவ்வளவுதானா இது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை இது அனித்தியம் தென்னு கொண்டு சத்தியமான வஸ்து வந்து அந்த ஆறுமுக கடவுள் ஸ்கந்தன் தெரிந்து கொண்டு அவனை அடைவதற்கு எல்லா விதமான சாரகங்களை செய்வார்கள் அதுதான் இது இதே விஷயம் எங்கே காமிக்கிறதுன்னா அந்த ஜெயதேவர் செய்த இருபத்தி நாலு அஷ்டபதி அந்த அஷ்டபதியில் ராதை அவளுடைய கிருஷ்ணனுடைய சக்தி ரா கிருஷ்ணன் பிரம்மம் ராதை அவனுடைய சக்தி கிளாதி கிளாதினை சக்தின்னு சொல்வார் கிளாதினை சக்தின்னு சொல்வார்கள் அப்போ அவங்கள்ட்ட கோச்சின் பேரார் அந்த பிரணய கோபம் கூட இது ஊடல் ஊடல் கோபம் அப்போ சக் ஒரு குருவாக போய் சொல்கிறாள் எல்லாம் பண்ண அப்போ அவர் ஜெயதேவ கவி வியாசருடைய ஒரு அவதாரம்னு சொல்வார்கள் அவர் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதுகிறார் அவர் வந்து பத்தொன்பதாம் அஷ்டபதி எழுதுகிற போதும் அவர் வந்து உன்னுடைய பாலத்தை எனக்கு தலையில் வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவர் கோபம் வருத்தமாக போடுது எப்படி அது வந்து ஒரு பக்திட்ட போய் தன் என் தலையில் அவன் கையை காலை வெய்யின்னு சொல்கிறார் போயிட்டார் அவர் ஸ்நானம் என்ன மட்டு வர்றார் அதுக்குள்ளே வந்து வேறு ஒருத்தர் ஒரே ரூபத்தில் வர்றார் வந்து அந்த தன்னுடைய மனைவியை கூப்பிட்றார் ஜெயதேவனுடைய மனைவி கொடுத்து கொடுத்தோடனே வந்து மறுபடியும் லத்தியும் மாற்றி எழுதிடுறார் அதே மாதிரி அவர் முதல்ல எப்படினாரோ உன்னுடைய பாதத்தை என் தலையில் வெய்யின்னு போயிடுறார் மறுபடி வரலாம் ஒரிஜினல் ஜேரி அவர் ஸ்டாலமன்ற ஒளி வந்தவடனே அந்த ஓலைச்சோடியில் எடுத்து பார்த்தா அதே இது இருக்குது ஏன் நீ மாத்திரியா அப்படின்னு வந்து அவர் அப்போ இதெல்லாம் நாயப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தா எண்ணெய் கையோட இருக்கக்கூடிய அந்த பதிவெல்லாம் அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது நீங்கள் தானே நான் போயிட்டு வந்த வந்தீங்க அப்படின்னு அந்த இருக்கு அப்போ தான் அவர் கிருஷ்ணனே வந்து மாத்தியிருக்கிறான்னு அந்த இடம் பாடுற போது அப்போ எட்டாவது அஷ்ட சரணம் தான் பூர்த்தி ஜெயதேவா கவின்னு வரும் இப்போ அவளுடைய பேர முத்ர சொல்றார் அவர் அப்போ ஏழாவது சரணத்துக்கும் ஒரு ஒரு தீபாரசனம் எட்டாவது சரணம் தீபாதம் அப்படின்னா ஏழாவது அந்த சரணத்தை வந்து கிருஷ்ணன் பகவான் அங்கீகரிச்சிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரேம பக்தியினோட பிரேம பக்தியினுடைய சரணத்தை எனக்கு வச்சு எனக்கு அது ஒசத்தின்னு காமிக்கிறார் அப்படி வந்து பக்தி ரசத்தில் அது அக்செப்டன் எல்லாருக்கும் எல்லோரும் அக்செப்டன் அந்த மாதிரியே மாமா எப்படி பண்ணாலும் அப்படியே தான் மருமகனான நமது கந்த கடவுளான அப்படி பண்ணாங்க அதனால் அது ஒன்றும் இச்சாசக்தி அதுக்காக சொன்னது அப்போ பாலை அப்படின்னா ஸ்திரீகள்லாம் அவருடைய கூந்தலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் இல்லைன்னா அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடியது கூந்தல் அதாவது இந்த மரத்தில் பனை மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலை வந்து அடர்த்தியாக இருக்கலாம் அந்த மாதிரி அடர்த்தியாக இருக்கக்கூடிய கூந்தலை கொள்ள சொல்லணும் இல்லைன்னா இந்த சூடாமணின்னு ஒரு சொல்வது உண்டும் இந்த வால்மீகி ராமாயணத்தில் அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சனேயருக்கு சீதா மாதா சூடாமணி கொடுக்குறால் ஒரு அடையாளமாக அது மாதிரி சூடாலம் சூடாமணின்னு சொல்லப்பட்ட ஒரு அணிகள் இருக்கலாம் வேணும்னா நமக்கு செவ்வேளான முருகன் தலையில பாடை சொல்லக்கூடிய அணிகள் அதை அணிந்து கொண்ட வள்ளியை நமக்கு பணியக்கூடிய என்ன பண்ணும் வள்ளி அப்படின்னு அப்படி பணியக்கூடிய முருகவேள் அப்படின்னா சக்திக்கு பணிந்து இருக்கான் பிரம்மம் சக்தி அதாவது எனர்ஜி அதுதான் அதுவும் ஒரு இது உருவி சக்தி அதாவது உச்சாசக்தி மேருவை போன்ற சமமான பராக்கிரமத்தை கொண்டவன் தேவதேவன் மகாதேவன் மகாதேவன் புத்திர அநேதம் ஞானஸ்கன் இளம் காளையா இருக்கான் அழகாக இருப்பான் சிறப்பாக இருப்பான் இதோ சக்தியோடு இருப்பான் அப்படிப்பட்ட குமரன் அவனுடைய பாலத்தை நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு என்ன தபஸ் பண்ணேன்னா எனக்கு தெரியலையே என்ன தபஸ் பண்ணால் இது கிடைக்குமோ அப்படிங்கிற அப்பள்க்கு தபஸ் பலனை அடைவதற்கு இந்த ஒரு பாசுரம் சொல்லப்படுது காளை குமரேச என காளே காளை குமரேசா என கருதி காளை பணியத்தவமேடியவா பாழை குடலே பாழை குடல் வள்ளி பரம் பணியும் வேளை வே வேலை சுரபூபதி வேலை சுரபூபதி சுரபூபதி மேருபயம் வேலை சுரபூபதி மே ரூபயம் தபஸு பலவிதமான முறையில் பண்ணது பெச்சங்களால் மனசு இந்தியங்களெல்லாம் பண்ணி சாதனம் இல்லாமல் ஒன்றும் சாதிப்பார் இல்லைங்கிற இருக்கு இல்லையா ஆனால் இவருக்கு பொறுத்த அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் சாதனமே இல்லை முருகனுடைய அபார கருணையால் பாதங்களை பணிய சாதனம் வேண்டும் பழகுவதற்கு நான் அடிமை செய்வேன் இப்படி அப்பர் சொல்கிறார் விரத அனுஷ்டானங்கள் நம்ம முருகனை பொறுத்த வரைக்கும் விரத அனுஷ்டானங்கள் கிருத்திகை விசாகம் சுக்கரவாரம் மங்களவாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட தினங்களும் திதிகளும் அவனுக்காக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நேர விரதங்கள் அதாவது விரதங்கள் நாட்கள் அதில் முறையா முருகனை வழிபட்டு அவனுடைய புகழ்மாலை சொல்லி துதித்து அதிதிக்கு ஆகாரம் செய்து ஆச்சாரமாக உணர்வது இப்படியெல்லாம் செஞ்சா அவனுடைய கிருப்பை ஞானஸ்கந்தனுடைய கிருப்பை கிடைக்கும் கிடை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகம் கிடையாது ரொம்ப சொன்ன எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தாத்தா ஆறு மிளகு சாப்பிட்டு ரட்டியும் போது மிளகு தான் இது அவருடைய ஆகாரம் சாப்பிட்டு அப்படி என்னுடைய தகப்பனார் பிறந்தராக இங்கே பாட்டி சொல்லுவாங்க நீங்கள் பாட்டி சொல்லுவேன் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க அப்படியே ஒரு வருத்தங்கள் உண்டும் ஷஷ்டி பொதுவாக சுக்ல ஷஷ்டி கிருத்திகை வெள்ளிக்கிழமை வருத்தம் விஷாகம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னுடைய தாயார் வருத்தமாக இருந்திருக்காரு தெரியும் அதனால் இந்த பிரம்மம்னு சொன்னால் கடவுள்னு சொன்னால் அவருடைய மூன்று குணங்கள் இருக்கு சத்து சத்து சித்து ஆனந்தம்னு அதுதான் அடிக்கடி அந்த அதனுடைய சோ புலட்சம் அப்படி குணம் இல்லாத ரூபம் இல்லாத நிற்குணமான ஒரு வடிவில்லாத பிரம்மம் வடிவோட ஒரு முகத்தோடு இல்லை ஆறு முகத்தோடு இருந்தது தான் இந்த ஷண்முகம் அது வந்து குமரனாக இருக்கா இந்த இத வார்த்தை இந்த நாம ரொம்ப வசத்தி குமரன் குமரனா இருக்கார் அதை வச்சு ஒரு நான் இது இருக்கு மந்திரமே இருக்கு குமரானை வச்சு இந்த மந்திரமே இருக்கு ஆகமங்களில் அப்படியே இந்த நூலில் விடாம இந்த புஷ்பத்திற்கு இருக்கக்கூடிய மாதிரி மனம் இருக்குது ஞானஸ்கனம் இதில் வீசறது அப்படி கால தேச வஸ்து பரிச்சேதம் இல்லாத பிரம்மம் கால தேச வஸ்து பரிச்சேதம் இல்லாத சகுணமான ஞானஸ்கந்தன் அவனை காலதேச வஸ்து பரிச்சேதம் இருக்கிற அடியன் ஆர் பக்தன் அடைவதற்கு அந்த அவனுடைய பா காளை அவனுடைய காலை அவனுடைய திருவடிகளை நமஸ்காரம் பண்ணி என்ன வந்து தபஸ் பண்ண அப்படிங்கிற அப்பில் சொல்லு காளைங்கிறது இளமையோடு இருக்கிறது ஒரே தன்மையாக இருக்கிறது வலிமையோடு இருக்கிறது காண்பிக்கிறது இந்த ஞானம் சத்து ஆனந்தம் சொன்னோம் இல்லையா அதுதான் சச்சிரானந்த சுரூப்பியாக இருக்கக்கூடியது அந்த குமரேசன் அவனுடைய காளை எப்படி பணிய வேண்டும் காளை குமரேசன் என கருதி தாளை பணிய வேண்டும் மேருவு என மேறு மாதிரி போன்ற உறுதி திருத்தி அந்த ஒரு பிடிப்போட இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அந்த பாலை குழல் வள்ளி பதம் பண்ணுங்கிறதுனால பாலை கழுகு பாலை போன்ற கமுகு முகனா அது வந்து இது பாக்கு மரம் பாக்கு மரம் மாதிரி இருக்கக்கூடிய பாலை போட்டிருக்கோம் இல்லையா பாலை போடணும் தெற்கு ம தென் தென்னா மரம் வந்து பாலை போடுது அது மாதிரி அடர்த்தியாக இருக்கக்கூடிய கூந்தலை கொண்ட வள்ளி பதம் வள்ளி இச்சாசக்தி லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஆண்டவனுக்கு நிழல்கள் அதான் பிரதிபிம்பம் சொல்லுவோம் இல்லையா நிழல்கள்லாம் வேலை செய்யணுமே அசைய வேண்டுமே அதுக்கு உலகத்தில் கூடிய உச்சை அப்போ லோக வஸ்துக்களை அனுபவிச்சு ஆணவம் து அதனால நாம் உலக வஸ்துவை நுவரம்பொருட்டு தான் ஆண்டவன் இந்த இச்சாசக்தியும் சேர்க்கிறான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி சொல்லியாச்சு வள்ளி கிரியாசக்தி தான் தேவசேனா ஞானசக்தி அவன்கிட்ட கையில் இருக்கக்கூடிய ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய வேல் அப்படி அவனே ஞான பண்டிதன் அதை பார்க்கலாம் அப்படி இச்சாசக்தியைத்தான் இச்சா கிரியை ஞானம் மூன்று சக்திகள் ஆண்டவன்கிட்ட இருக்கு இது சைவ சித்தாந்த பிரகாரம் இச்சாசக்தியைத்தான் சுப்பிரமணியன் பணிந்தார் நான் என்ன தவம் பண்ணணும் அப்படின்னு அருணகிரநாதர் தனக்கு கிடைச்சம் தபஸ் குறித்து அப்படியும் பாராட்டு அவர் வந்து வியந்து போய் ஆச்சரியப்படுகிறார் பண்ணுறார் அப்படி கடவுளை நாம் தொழாமல் பூஜிக்காமல் ஆராதனை பண்ணாமல் நேசிக்காமல் அதாவது பிரிய பக்தி இதாக இந்த பக்தி பிரேம பக்தி அன்போடு இருக்கக்கூடிய ஏக்கமாக அவர்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ண பிரேம பக்தி இல்லாமல் பிரயோஜனம் இல்லை அது காமிக்கிறார் நீ கண்ணனை எப்படி பிரேம பக்தியோட கோபிகைகள்லாம் ஆராதித்தார்களோ கொண்டாடினார்களோ அப்படி செய்ய வேண்டும் காமிக்கிறார் பாலை கூடலை ஏற்கனவே சொன்னேன் முதல்ல மறுபடியும் சொல்கிறேன் கமுகின் பாலை அந்த பாக்கு மரத்தினுடைய பாலை மாதிரி இருக்கக்கூடிய நீண்ட கூண்களை கொண்டவள் வழி அப்படிப்பட்ட இச்சாசக்தியான வெள்ளி பிராட்டியினுடைய பாடங்களை தோழக்கூடிய வேலை அவர்தான் செவ்வேல் செவ்வேல் முருகப்பெருமான் சுரபூபதி அவர்களுக்கு தேவசேனா பத்தியாக இருக்கிறான் தேவர்களுக்கு தலைவராக இருக்கிறான் மேரு போன்ற ஒரு பெருமை கொண்டவன் உறுதி கொண்டவன் திருப்தி கொண்டவன் உறுதி கொண்டவன் அப்படி ஒன்றும் அசைக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு சக்தி படைத்தது மேரு காளை குமரா ஈசன் என்கிறது காளைப்புறம் இருக்கக்கூடிய குமாரமூர்த்தி அவன்தான் ஈஸ்வரன் அப்படி ஞானித்து தாளை பணி அவனுடைய திருவடிகளை வணங்கும்படி என தபஸ் பண்ணது என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறார் இந்த கமுகின் பாலை போன்ற கூந்தல்னா அடர்த்தியாகவும் நீட்டமாகவும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலை முடியை கொண்ட வள்ளி நாய்களுடைய பாரத்தை தோழக்கூடிய செவ்வே தலைவரும் மேறுமலை மாதிரி உறுதியாக இருக்கக்கூடியவரும் சக்தி படைத்தவமான முருகப்பெருமான இளம்பூரணன்னு தியானித்து அதுதான் இளம் பூரணன் தியானித்து காளை குமரேசன் இளம்பூரன் தியானித்து அப்பெருமானுடைய திருவடியை அடியன் வணங்கக்கூடிய அந்த தபஸை அடைந்தேன்னு என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார் குமரன் ஈசனுங்கிறது இந்த வார்த்தைகள்லாம் சேரபோது குமரேசன் குமரன் ஈசன் குமரேசன் அது வருது அதுதான் சொல்லுது அப்போ உலக மாயையை போக்கக்கூடிய சக்தி படைத்தவன் குமரன் இது வந்து சித்து சித்து விஷயம் சித்து சத்து சித்து ஆனந்தம் அந்த அது வந்து ஈஸ்வரங்கிறது எல்லாருக்கும் ஈஸ்வரத்தன்மையை காணிக்கிறது அதாவது எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய தன்மையை காமிக்கிறது ஆனந்தம் அப்படியும் முருகனுடைய சிறப்பு இயல்பு சத்தியமான ஞானகனமான ஆனந்தமான இருக்கக்கூடியதான் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறது தான் முருகன் வந்து சகுணமான ஞானஸ்கந்தன் நிர்குணமான இருக்கக்கூடிய விசேஷ லட்சணத்தை கொண்டவன் அப்போ இவளை தெரிந்து கொண்டு உள்ளத்தில் ஹிருதயத்தில் அவளை தியானம் பண்ணால் அனுபூதி கிடைக்கும் அதுக்காதன பண்ணுது அப்போ திருவடி இன்பம் விளையும் அப்போ அவருக்கு எனக்கு பாலதீட்சை கொடுன்னு சொன்னார் அருணிகரணர் பிரார்த்தனை பண்ணார் ஞானஸ்கந்தன் போனா பாட்டில் அப்போது உங்களுக்கு நமக்கு கிடைக்கும் அப்போது சரியா கிரியா யோகம் செய்கிறதுலாம் இருக்கு இல்லையா அதுதான் சரீரத்தால் செய்யக்கூடிய தபஸ் தபஸை செய்வர்கள் தான் சிவத்தை அடைய முடியும் நித்தியானத்திய விவேகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நித்தியமான வஸ்து ஸ்கந்தன் அநித்யமான வஸ்து இந்த லோக இன்பங்கள் சரீரத்தால் இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூட அது தெரிஞ்சு கொண்டு தர்ம மார்க்கத்தில் இருக்க வேண்டும் தர்மத்தால் அந்த ஒரு அன்பு விளையும் அதாவது ஒரு ஸ்னேகம் பக்தி விளையும் அந்த பக்தியால் அனுகிரகம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைச்சால் தபஸ் சித்தியாகும் தபஸால் சிவமா சிவத்தன்மை கிடைத்து கை ஓடும் அவருக்கு கிடைச்ச மாதிரி அனுபூதி கிடைக்கும் இப்ப அப்பர் பெருமான் முன்னால செஞ்ச தபஸ் பயனால்தான் சிவத்தை அடைந்தார் அப்பர் பெருமான் நான் ஆள் வந்து சிவபெருமானே முன்னால் சொல்றார் திலகதியினுடைய அவருடைய தமக்கை திலபதியுடைய சொப்ரத்து சொல்றார் முன்னமே முனியாகி என அடைய தவம் முயன்றான் அப்படின்னு வந்து சிவபெருமான் தமக்கையான திலபதியாக சொல்றார் அப்பர் பெருமானை பற்றி அதனால அதுக்கப்புறம் சூரை நோய் கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்கொண்டார் எய்தியவான்னு சொல்றதையும் தபஸ்வினுடைய பலனை கூறுத்து ஆசீர்ப முன்பு செய்த தவ தவத்தி நிட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட இப்படி பெரிய புராணத்தை வருது வெள்ளி நாயகி சுப்பிரமணிய சுவாமியுடைய இச்சாசக்தி லோக இன்பத்துல விஷயங்களை அனுபவிக்கிறதுல இச்சா வைக்கும்படி இந்த மக்களுக்கு உயிர்கள்லாம் கொடுத்து இச்சை ஊட்டி செய்யக்கூடியது இச்சாசக்தி அப்படி மக்களுக்கு இந்த சக்தி இச்சை ஊட்டாவிட்டால் மக்களெல்லாம் ஜீவன் அதாவது சேத்தனா சேத்தனங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு அதன் மூலமாக விருப்பப்படுவதும் அந்த விருப்பத்தின் மூலமாக அந்த பஞ்ச இந்திரியங்களால் அனுபவிப்பதும் அந்த அறிவின் மூலமாக இந்த ஐம்புல நுகர்வை நுகர்தலும் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து கொண்டு எப்படி விடும் அதுக்கப்புறம் அந்த இது நிலையில்லாததும் சத்தியம் இல்லாததுங்கிறத புரிந்து கொண்டு சத்தியமான முருகன்ட்ட ஒரு இது ஒரு இச்சை வரும் அதை கொடுப்பதற்காக அப்போ அனுபூதி அடைவதற்கு ஒரு இச்சை பிறகு ஏற்படும் அதனால் இச்சாசக்திக்கு பணிந்து ஒழுகுதுங்கிறது காண்பிக்கப்படுது உயிரிச்சை ஓட்டி உழுதரும் சக்தி உயிரிச்சை வாட்டி ஒழித்தெடுஞானம் உயிரிச்சை ஊட்டி உடன் உறவாலே உயிரிச்சை வாட்டி உயர்பனம் சேருமே இப்படி திருமந்திரத்தில் காண்கிறார் இப்படி அப்படி சுரூப லட்சணத்தெல்லாம் தவ தடச லட்சணம் இருக்கக்கூடிய ஞானஸ்கந்த மூர்த்தியை திருவடியை பணிவதற்கு அடியே என்ன தபஸ் பயணுங்கிறார் ஞானஸ்கந்தார்ப்பணத்து வெற்றேல் ஒருவனுக்கிறான்